ிாத்தய தோத்தேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம சனு பார்த்தா மயருஷ் சேவான்டம் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் இது மூணாவது ஸ்லோகம் நம்ம படிக்கிறது இப்போது பெரியவர்கள் கடைப்பிடிப்பதை பார்த்து ஆழ்ந்த நம்பிக்கையோடு சாஸ்திரத்தை பற்றிய அறிவில்லாமல் ஒருவன் தர்மத்தை அனுஷ்டானம் செய்தால் அந்த அனுஷ்டானம் சாத்திக நிஷ்டையா இராஜச நிஷ்டையா தாமச நிஷ்டையா நிஷ்டைன்னு சொன்ன நிலைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் பொதுவாக ஆக அப்படி அந்த வாழ்க்கை முறை அவனோட வாழ்க்கையை சாத்திகமானதா ராஜசமானதா தாமசமானதா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வி அதாவது ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று சாஸ்திரத்தை படித்து அந்த ஸ்ரத்தைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானம் அதாவது வேதசாஸ்திர ஞானம் இருந்தால் தான் அந்த ஞானத்தில் நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும் ஏன்னா அது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயமாக இருக்கிறது உலகத்தில் நாம் பார்க்கறதெல்லாம் நம்ம உடம்பு மற்றதெல்லாம் விசிபிளாக இருக்குது சாஸ்திரத்தில் சொல்கிற விஷயங்கள் கடவுள் சொர்க்கம் நரகம் புண்ணியம் பாபம் மறுபிறவி இதெல்லாமே சாஸ்திரத்துலேருந்து தான் நமக்கு தெரிகிறது இன்னும் பல விஷயங்களை ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் இன்விசிபிள் அது வந்து கடைப்பிடிச்சு பார்த்தாதான் வெரிஃபை பண்ண முடியுமே தவிர கடைப்பிடிக்காம சொல்லிட முடியாது அது மாத்திரம் இல்லை இந்த சத்வம் ரஜஸ்தமஸுங்கிறதும் நமக்கு தெரியிற குணங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாது நடந்து கொள்கிற முறையை வச்சு அனுமானம் பண்ணலாம் ஆக பகவான் என்ன பண்ணார்னா முதல்ல ஸ்ரத்தையை பற்றி மூணாக பிரிச்சுவிட்டார் ஆக நிஷ்டை தான் அவன் கேட்டது ஸ்ரத்தையோடு இருக்கிறவனுடைய நிஷ்ட சத்வ நிஷ்டையா ராஜச நிஷ்டையா தாமச நிஷ்டையான்னு கேட்டான் மூன்று விதமாக இருக்கு அப்படி சொல்லி சாத்திகி ராஜசி தாமசின்னு மூணு வகையான ஸ்ரத்தை இருக்கப்பா அதை சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு நியாயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் சர்வசிய எல்லோருக்குமே ஸ்ரத்தா ஸ்ரத்தையானது சத்வானுரூபா பவதி பாரதங்கிறது அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டுறாரு ஹே பாரத பரத வம்சத்தில் வந்தவனே இந்த ஸ்ரத்தைங்கிறது அவரவர்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்திருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு என்ன சூழ்நிலையில பறந்திருக்கிறார்களோ யாரோட பழகுகிறார்களோ அல்லது அவர்களுடைய உள்ளமானது பல ஜென்மாந்திரங்கள்ல என்ன சம்பாதிச்சிருக்கோ அதை பொறுத்துத்தான் நம்பிக்கை ஸ்ரத்தைங்கிறது அமைகிறது சத்வானுரூபான்னா சம்ஸ்காரத்தோடு கூடின அந்த கரணத்தினுடைய தன்மைன்னு சத்வான்னா இங்க மனசுன்னு அர்த்தம் மனச பொறுத்தது ஒரு ஒருத்தனுடைய பக்குவத்தை பொறுத்தது இந்த ஸ்ரத்தைங்கிறது அப்புறம் அடுத்த வரியில ஒரு கருத்து சொல்றார் அயம் புருஷா ஸ்ரத்தா மயஹா மனிதன் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கான் இந்த இடத்துல இந்த ஜீவனுக்கு அந்த கரணத்தில் அர்த்தம் அயம் புருஷாகனா இந்த ஜீவனானவன் அவனுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கிறான் உள்ளத்தை விட்டு அவனை பிரிக்க முடியாது ஆக அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கான் ஸ்ரத்தாமயா இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன லாஜிக் எல்லாம் சொல்ல முடியும் லைஃப்பில் நிறைய பேருக்கு சென்டிமெண்ட் இருக்குது நம்பர்லாம் சென்டிமெண்ட் இருக்குது இந்த நம்பர் தான் வேணுங்கிறோம் அந்த நம்பருக்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன கனெக்ஷன்லாம் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத விஷயந்தானே அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் இருக்கார்னு சொல்கிறான் அவனுக்கும் அவனுடைய மனசை பொறுத்துத்தானே அந்த நம்பிக்கை இருக்குது உண்மையாக அவன் பேசினா சரி ஆக நம்புகிறவனும் சரி நம்பாதவனும் சரி நம்பாமல் இருக்கிறதும் ஒரு வகையான நம்பிக்கை தான் நம்புறதும் ஒரு வகையான நம்பிக்கைங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக அயம் புருஷா இந்த ஜீவன் ஸ்ரத்தாமயா ஸ்ரத்தை மயமானவன் அதாவது மனசை உடையவன் அந்த மனசில் ஏதோ ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் வாழ்கிறான் குறிப்பா மனித உடம்புல இருக்கிற ஜீவன் யகா எச் சக ஏவ யார் எந்த வகையான ஸ்ரத்தையை அவன் அதுவாகவே ஆகிறான் அந்த ஸ்ரத்த மயமா இருக்கிற விஷயத்தில் அவன் தீவிரமா பேசுறான் விவகாரம் பண்ணுகிறான் எவன் எந்த நம்பிக்கை உடையவனாக இருக்கிறானோ அவன் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான் ஆஹ ஸ்ரத்தையை உடையவனுக்கு ஸ்ரத்தஹான்னு பேர் ஸ்ரத்தாவான்னு சொல்லுவோம் ஆஹ இங்க ஸ்ரத்தஹாங்கிறார் எவன் எந்த ஸ்ரத்தையை உடையவனாக இருக்கிறானோ அவன் அதுவாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்ற ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகிறேன் அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சாத்விகிரத்தையுடையவன் சத்துவ நிஷ்டன் ராஜசஸ்ரத்தையுடையவன் ரஜோ நிஷ்டன் தாமசஸ்ரத்தையுடையவன் தமோ நிஷ்டன் அப்படின்னு இந்த இடத்துல நாம சப்ளை பண்ணிக்கணும் யா எச் சேவ பவதி அதுவாகவே இருக்கிறான் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மதங்களே பாருங்களேன் ஒரு ஒருத்தர் அந்த வந்து அவனுக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ஆனால் அவனுக்கு இந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை இன்னொருத்தனுடைய மதத்தில் சொல்கிறது பொய்யுங்கிற எண்ணமும் அவனுக்கு தோன்றுகிறது அதுவும் அவன் கண்ணுக்கு தெரியாத விஷயந்தான் ஒரு மதத்தை சேர்ந்தவன் இன்னொரு மதத்தை குற்றம் சொல்கிறது தாக்கி பேசுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அது அவனுடைய நம்ப நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் பேசுகிறான் இதுலேருந்தே தெரிகிறது மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலே கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்த விஷயத்திலும் இருக்கிறார்கள்ங்கிறது உண்மைதான் பச்சையை போய் சிகப்புன்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன பண்ண முடியும் அவன் கண்ணுக்கு அதுதான் தெரிகிறது இந்த மாதிரி நாம் விஷயங்களை கொஞ்சம் அழுத்தமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் அப்படித்தானே இருக்கோம்னு கேள்வி வரும் நாமளும் இந்துக்களும் அப்படித்தானே இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பிக்கைகளை பற்றியே நாம் விசாரம் பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் மற்றவர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நம்பிக்கைகள் வந்து இந்த நம்பிக்கை தான் உயர்ந்தது அந்த நம்பிக்கை தாழ்ந்தது அப்படின்னு அவர்களெல்லாம் விசாரம் பண்ணுகிறார்களா தெரியாது ஆக இந்துக்கள் தங்களுடைய நம்பிக்கையே அறிவுபூர்வமாக வைத்து கொண்டு மனிதநேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே சமயம் சமூகத்தினுடைய நன்மை தனிநபர் நன்மையை மனதிலே வைத்து இந்து மதத்திலே இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களும் அமைந்திருக்கின்றன ஒவ்வொருவனும் மதத்தை கடைப்பிடித்து மதத்தை கடந்தவனாக வேண்டும் பிற மதங்களை நிந்திக்க அவசியம் இல்லை யாரையும் மாற்ற அவசியம் இல்லை என்று நாம் கருதுகிறோம் அப்படிப்பட்டவர்களை மாற்றுவதிலேதான் துன்பங்கள் நேருகின்றன அப்படி மாற்றும் பொழுது அவர்கள் அறிவுபூர்வம் இல்லாத ஒரு நம்பிக்கைக்கு அவர்கள் உட்படுகிறார்கள் என்று ஆகிறது ஆகவே அறிவுபூர்வமான நம்பிக்கையை புரிந்து கொண்டு அறிவுபூர்வம் நம்பிக்கைகளை நாம் சாமதான பேதங்களால் சீர் செய்து ஒழுங்குபடுத்திக் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன்